வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது உளுந்து பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் உளுந்து அரை கப் வெள்ளம் அரை கப் தேங்காய் துருவல் அரை கப் பச்சரிசி ஒரு டேபிள் முந்திரி தேவையான அளவு திராட்சை இலக்காய் மூணு நெய் ரெண்டு ஸ்பூன் நட்ஸ் நம்ம கிட்ட பாதாம் பிஸ்தா எந்த நட்ஸ் இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம் செய்முறை முதல்ல நம்ம உளுத்தம்பரப்பையும் அரிசியும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு அது ஊறட்டும் நம்ம ஸ்டவ் பற்ற ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை போட்டு முங்குற தண்ணி ஊற்றி கொதிக்க கொஞ்சம் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த டஸ்ட் எல்லாம் அடியில் நின்றுதலையும் வெள்ளை கரைசில வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து உளுத்தம்பருப்போம் அரிசியும் ஊறினதும் அதை எடுத்துப்போம் எடுத்துட்டு மிக்சியில போட்டுக்கலாம் தண்ணி எடுத்துட்டு இந்த தேங்காய் துருவல் அரைக்கப் சொல்லிக்கலாம் அதை கொஞ்ச மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியும் அதுல போட்டுடுவோம் இந்த உளுந்தோடு போட்டுடுவோம் ஏலக்காய் அதுல கலந்துட்டு நல்லா நைஸா மாவு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சிடுவோம் இந்த அரைச்சி ஒரு பவுல எடுத்து வச்சுக்கலாம் ஷோபத்தை வச்சுக்கலாம் அடிக்கனமான பாத்திரம் வச்சிருவோம் பாத்திரம் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் உடிகினதும் முந்திரி திராட்சை நச்செல்லாம் போட்டு அதை வறுத்து ஒரு பவுலில் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அந்த பாத்திரத்திலே இந்த உளுந்து அரிசி எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் அதை எடுத்து அதில் அந்த பாத்திரத்தில் கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா வேகணும் உளுந்து மாவு இல்லையா நல்லா வேகணும் நல்லா தலை கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்ததும் நல்ல மாவு நல்லா வெந்ததும் நம்ம இந்த வெள்ளை கரைசெல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம் அதை எடுத்து அதில் கொட்டி கலந்துடுவோம் உளுந்தோடு கலந்துட்டு நல்லா அதுவும் ஒன்னா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொதிக்க விடுவோம் நல்லா ரெண்டு மூணு கொதி கொதி வந்ததும் நம்ம இந்த ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுக்கொள்ளையே அதை ஊத்திடுவோம் ஊத்திட்டு கலந்துட்டு இந்த பாதாம் முந்திரி தாட்சை எல்லாம் எடுத்து அதையும் போட்டு நல்லா மேலே தூவிட்டு கொஞ்சம் தேங்காய் துருள் எடுத்துக்கொள்ளையே அதையும் தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி உளுந்து பாயசம் தயார்